நசரேன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நாசரேத்தில் இருந்து நப்தலிக்கு நேசரத் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா நான்காம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி வசனம் வரை அப்பொழுது ஏசாயா திருக்கத்தர்சியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புத்தகத்தை விரித்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார் தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜெப ஆலயத்தில் உள்ள கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய என்றார் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு கிருபியுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசிபியின் குமாரன் அல்லவா என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊரானாகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் ஆனாலும் தீர்க்கத்தரசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மனப்பாட வசனம் லூக்கா நான்காம் தியாயும் பதினெட்டாம் வசனம் கர்த்தருடைய ஆபியானவர் என்மேல் இருக்கிறார் எளியவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் The the spirit of the Lord is on me because he has த ஸ்பிரிட் ஆஃப் இஸ் ஆன் மீஸ் அநாயின் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே பங்கு பெறும் கூட்டங்களில் அற்புதங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன கிறிஸ்தவர் அல்லாதவர் நடுவில் நடக்கும் அதிசயங்களும் அற்புதங்களுமோ ஏராளம் இதைத்தான் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று ரோமர் பத்து இருபது இருபத்தொன்னிலே மேற்கோள் காட்டி குறிப்பிட்டார் மக்களின் தேவைகளால் கடவுள் மனதுருகும் போது தமது வரங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் நோயாளிகள் இருக்கும் இடத்தில்தான் மருத்துவர் அவசியம் தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் தங்கி தங்கியிருக்கும்படி துரோகிகளாகிய மனிதருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று ஆவியானவர் மூலம் கிறிஸ்து பொழுந்தெருளிய வரங்களை குறித்து தாவீது தீக்க தர்ஷனம் உழைத்தார் சங்கீதம் அறுபத்தி எட்டிலே அதை வாசிக்கிறோம் கிறிஸ்து உதித்தார் உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் என்று பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவர்களுக்கு வேண்டியது சுவிசேஷ தீர்க்க தரிசன எச்சரிப்புகளே எடுத்துக்காட்டாக மத்தேயு பன்னி ரெண்டாம் அத்தியாயும் முப்பத்தி எட்டாம் முப்பத்தி ஒன்பதாம் வசனங்கள் அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசே சிலர் இயேசுவை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் அவர்களுக்கு மறுமொழியாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா தீர்க்க தரிசியின் அடையாளமே வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்றார் மனந்திரும்ப மறுக்கும் வணங்கா கழுத்துள்ள கிறிஸ்தவ சமுதாயங்களுக்கு திரும்ப திரும்ப அற்புதங்களை செய்ய கிறிஸ்து விரும்புவதில்லை கானாவூர் கோராசின் கப்பர் ஆகிய இடங்களில் உள்ளோரது இதய கடினத்தை இயேசு எவ்வளவாய் கடிந்து கொண்டார் என்று சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம் குறிப்பாக மத்தையே பதினொன்று இருபதுல இருந்து இருபத்தி நான்கு வாசிக்கிறேன் அப்பொழுது தமது பலத்த சேகைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார் கோராசினே உனக்கு ஐயோ பெஸாய்தாவே உங்களில் செய்யப்பட்ட பலத்த சேகைகள் தீர்விலும் சீதவனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டு சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பியிருப்பார்கள் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்னகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் இப்படியெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவின் பெயரே சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு பிரியமானவர்களே நாம் செல்வோம் அங்கே அற்புதங்கள் நடக்கும் தாழ்த்தப்பட்டவரை தேடிச் செல்வோம் அதிசயங்கள் நடக்கும் நலிவடைந்தோரை நாடி செல்வோம் விந்தைகள் நிகழும் மூடப்பழக்கங்கள் உள்ளவரை சந்திப்போம் அடிமைத்தன கட்டுகள் அறிந்து போகும் பிசாசுகள் பிடித்திருக்கும் பழங்குடி ஆதிவாசிகளிடம் செல்வோம் பரந்தோடும் மருத்துவ வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு படையெடுப்போம் தெய்வீக சுகம் வெளிப்படும் அறிவாளிகளையும் திக்குமுக்காடச் செய்யும் சூழல்கள் மிஷினரி களங்களில் ஏராளம் அறிவை உணர்த்தும் வசனம் ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆகிய வரங்களை அவ்விடங்களில் நாம் சென்று பயன்படுத்த வேண்டும் வரங்களை போதிக்கும் கருத்தரங்குகளில் பங்கு பெற்றோரை வரங்களை பயிற்சிக்க வேண்டிய களங்களுக்கு விரைவு செய்ய தவறினால் அது பெரும் தோல்வி களங்களில் கயவனின் கட்டுக்கள் கோடிகள் கலங்கி நிற்கின்றன மற்றபடி வரங்களை கூறு போட்டு படிப்பது வெறும் ஏட்டு ஆகிவிடும் அநேகர் சிற்றூர்களுக்கும் தொலைவிடங்களுக்கும் செல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம் புகழ் நாட்டமே சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிக்கும்படி ஏசு நாசரேத்தை விட்டு புறப்பட்டு செபிலோ நப்தலி ஆகிய இடங்களின் கடலோரத்திற்கு சென்று அங்கு குடியிருந்தார் என்ற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனைவியும் நானும் தமிழகத்தை விட்டு பிற மாநிலங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெயர்ந்த போது இவ்வித வசனங்களே எங்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்தன இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் மாதம் எனது ஊராகிய ஆசிரியத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசன அடிப்படையில் மிஷனரி சவால் கொடுத்து நப்தலிக்கு புறப்பட்டு போகும்படி அறைகூனேன் சகோதரி சாராள் நவரோஜி பாடிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது அதில் இவ்விதமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே தம்மை நோக்கி வேண்டும் தாங்கி நம்மை ஆதரிப்பார் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் எளியவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் எங்க நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளில் நாங்கள் வாசித்த இந்த முக்கியமான சுவிசேஷ பகுதிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் வசதியும் வாய்ப்பும் எங்களுக்கு பேர்புகலம் நிறைந்த இடங்களிலேயே நாங்கள் கூடாரம் போட்டு தங்கிவிடாதபடிக்கு அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வாழ்நாள் முழுவதும் காத்து கிடக்கிற மக்களை நோக்கி நாங்கள் செல்ல எங்களுடைய கால்கள் நாசிரியத்தை விட்டு நப்தலிக்கு போக விரைவதாக கர்த்தாவே இந்த வசனத்தை இன்று கேட்டு கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நங்கையர்களுக்காக நான் உம்மிடத்திலே வருகிறேன் ஏற்கனவே கர்த்தாவே சுற்றி சுற்றி கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதிகளிலேயே வளமிட்டு கொண்டு வருகிற இந்த நாட்களிலே இந்த அடுத்த தலைமுறையான இந்த வாலிபரும் நங்கேயருமாவது இந்த இடங்களையெல்லாம் விட்டு தொலைவிடங்களுக்கு வட மாநிலங்களுக்கு தூர பகுதிகளுக்கு சென்று கர்த்தாவே இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட இயேசு என்கிற பெயரை கேள்விப்படாத எண்பது வயது எண்பத்தி ஐந்து வயது தொண்ணூறு வயது மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிற குக்கிராமங்களுக்கு ஆதிவாசி பகுதிகளுக்கு அவர்கள் செல்லும்படி நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே நீர் அவர்களை விடுவீராக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்